இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஃபெட்ரைக்கோ ஃபெலினி இத்தாலிய திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எட்வின் ஆல்ரின் அமெரிக்க விண்வெளி வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க இயற்பியலாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் 1936 தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ஐந்தாவது ஜார்ஜ் இங்கிலாந்து மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெரியசாமி தூரன் கர்நாடக இசை வள்ளுனர் இன்னாலின் சிறப்புகள் அமெரிக்க அதிபர்கள் பதவியேற்கும் நாள் என்று 1937 தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலிருந்து இந்நடைமுறை கடைபிடிக்கப்படுகிறது மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேர்களை